தவறாக நினைக்கப்பட்டது அதே நேரத்தில் பெரியவர்களால் மிகவும் போற்றப்படக்கூடியது ஞானிகள் சன்னியாசிகள் பெரிய பக்தர்களால் போற்றப்படக்கூடியது இந்த ராசலம் அஞ்சு அத்தியாயங்கள் சொல்லப்பட்டதில் சுகர் சொல்கிற பகவான் வந்து அவர்களை வந்து மெனக்கட்டு எல்லாரையும் புல்லாங்குடல் ஊதி எல்லாரையும் கூப்பிட்டவங்கள பார்த்துட்டு ஆஹா கிளைமேட்டு அட்மாஸ்ஃபியர் இதெல்லாம் எப்படி இருக்கு காட்டை பற்றி சுற்றி காமிச்சுட்டு எல்லாம் சரியாக இருக்கு நீங்கள் திரும்பி விடுங்க அப்படின்னு சொன்ன போதும் அப்போ சுகர் சொல்கிறார் இப்படி மனசுக்கு அவர்களுக்கு இஷ்டம் பிரியம் இல்லாத அவர்கள் வந்து கண்ணன் கூப்பிட்டு வந்தவர்களுக்கு வந்து அவர்களுக்கு பிரியமில்லாத விஷயத்தை வந்து கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்ட கோவிகள்னால் அவருடைய சங்கல்பம் அவருடைய எண்ணம் நிறைவேறலைங்கிறத பார்த்து மனசு தளர்ந்து உடஞ்சி போட்டு அப்படியே தாங்க முடியாத ஒரு வருத்தமும் துக்கமும் அடைந்தார்கள் அந்த துக்கத்தால் பெருமூச்சு விட்டு சிறப்பாக கோவை பழம் மாதிரி இருக்கக்கூடிய முதல்கள்லாம் அப்படியே காஞ்சி போய் முகம் வந்து தரையை பார்க்க தரையில் வந்து காலுடைய விரல்களால் அப்படியே கீறிண்டு கோலம் போடுறப்பில் வந்து கீறி கொண்டும் அப்படியே கண்ணில் வந்து ஜலம் அப்படியே கொட்டுறது அழுக அது வந்து கண்ணில் இருக்கக்கூடிய மையம் அப்படியே தடவின்னு வருது ஹதயத்தில் மார்புலெல்லாம் வந்து சந்தனமெல்லாம் பூசிட்டுருக்கார் குங்குமம் அதோடு சேர்ந்து அப்படி கொட்டுறது அப்படி அழுதுண்டு இருக்கார்கள் வந்து அப்போ அப்போ பிரியமான கிருஷ்ணன் வந்து பிரியம் இல்லாதவங்க போல் இப்படி பேசுகிறானு நம்ம இவனுடைய எல்லா ஆசைகளும் விட்டு இவனுக்காக நம்ம ஓடி வந்திருக்கோமே அப்படின்னு வருத்தப்பட்டவர்களை வந்து கண்களை தொடச்சுட்டு செவந்த கண்களோட அதாவது கண் மை பூசிந்து வருத்தத்தால் க செவந்திருக்கு அப்படிப்பட்டதோட தழுதற்க குரலை பேச ஆரம்பித்தார்கள் அதுதான் சொன்னது அஞ்சு விதமான கீதங்களில் இது வந்து பிரணய கீதம்னு சொல்லப்பட்டது முப்பத்தையும் ஒன்றாவது ஸ்லோகத்தில் நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடியது அதில் வந்து நம்ம முதல்ல நேர்த்திக்கு முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு பார்த்தோம் இப்போ மேலே பார்க்கும் கோபியைகள் வந்து கண்ணனுக்கு பதில் சொல்வாங்க கண்ணும் சாதாரண தர்மத்தை சொல்கிற போது அவர்கள் வந்து விசேஷ தர்மத்தை எடுத்து சொல்கிறார்கள் வசத்தியான் அவர்கள் வந்து இடதுகை வலது தெரியார்கள் இடதுகை வலது வலதுகை தெரியாதவர்கள் சொல்லுவார்கள் அப்படியாவர்கள் அவர்கள் விஷயம் தெரிஞ்சவர்கள் அவ்வளோ ஏன்னா ரிஷிகலவர்கள் ஞானிகள் கோபியோ சுகோ மைவம் விபோர்கதி பவான் கத்திரம் ரிசும்சும் சந்தேஜ சர்வ விஷயான் தவ பாத பத்தவருவிர மாத்தியமன் தேவோயிஷோஜே முூன் கோப்பூச மம் விபோர் கவன கதிதம் திருசுசம் திருசம் அன்த்தஜவிஷயூஸ்விர மாத்தியமன் தேவோயுஷோ முமுக்ஷூன் எத்த்தியஜுராம் அனுவ தீணாஸ்தர் தர்மவிம் வரி ஸ்வோம் அத்தியமேதேசே டுயீஷே பிரேஷோ தன்திபந்தாத்மா எப்பஜுராத்மா அனுவத்ரங்க தீணாஸ்தர் தர்மவிம் ஸ்வோம் அத்தியமேதேசே டுயீஷோ பிரே பனுமத்தம் கிளபுராத்மா குவ லிம் குசலாஸ்ம ஆய பரிசுதாராம் தன்னீட பரமேரமாஸ்மி ஆசாம் வைச்சரவித்திரி பிரீரீம் குஷலாஸ்ம ஆமன் குஷலாத்ம ஆமன் நித்தியே பசுதா நிய நிரதேக்கம் தன்னீட பரமேரமாஸ்மி ஆசா மம் சைச்சராவித்திரி சுகேன்தபம் கிரகேஷு சித்தன சுகேன்கு எச்சினே கரவீக பாதோ பதம் நிறக்கா கதம் ஜமத்து கரவா கிம் சித்தம் சுகேனா பக்தம் கிரகே நர்ஷ்டே பரவிய பாதோ பதம் நலனா யா கதம் வோவரம் சிஞ்சாங்க அராமதரே ஹாசாவலோக்கலீதா நோச்சேத் வய விரஜா உபயுத்தேனோனோ பதவீ சகே சிஞ்சாங்க அதராமதூரே ஆசாவலோகீதா நோச்சேத்து வய விரஜா உபயுத்தேகம் ஜானேன யாம பத பதவீம் பகவான் சாதாரணம் ஸ்ரீதர்மம் வந்து பதிக்கு சுப்ரூஷத்தினையும் பத்திபர வந்து பத்திக்கும் பற்றியை சேர்ந்தவர்களுக்கும் சுற்றுரூட் இதை சுதர்மத்தை அதாவது தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி இது சுதர்மம் அந்த சுதர்மத்தால் அடையக்கூடியது பரமாத்மா அந்த பரமாத்மா அடைஞ்சப்பறம் சுதர்மம் அந்த இது அவசியம் இல்லையே அப்போது அந்த சாமானிய தர்மம் விசேட தர்மத்தில் வந்த அப்புறம் பரமானிய தர்மம் அடையப்பட்டுக்கணும் தான் அர்த்தம் சொல்வார்கள் இப்போ பார்ப்போம் கோபிகள் சொல்கிறார்கள் பிரணய கீதம் வேறுபேன் ஏ பிரபோ எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் இப்படி கோரமான வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கு அந்த நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது அதுக்கு நான் அருகத்தி தகுதி ஏற்றவர்கள் சொல்லக்கூடாது திரும்பிப்போன்னு சொல்லக்கூடாது எல்லா விசேஷங்களையும் விட்டுட்டும் எல்லா விஷேஷங்களையும் தள்ளிவிட்டோம் உங்களுடைய பாடம் மூலமே கத்தின்னு சேவித்திருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் இப்படி வந்து சொல்லக்கூடாது சுதந்திர நீங்கள் துறவ கிரகம் நீங்கள் எங்களை கைவிடக்கூடாது ஸ்வயிரகாசியான புருஷோத்தமனான நீங்கள் வந்து மோட்சத்தை கொடுக்குற வேண்டி கேட்குறவர்களுக்கும் மோட்சத்தை கொடுத்து அவர்களை வந்து கைவிடாமல் ரட்சிக்கிறது அது மாதிரி எங்களுடைய விருப்பத்தையும் எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய அபீட்டத்தையும் பூர்த்தி பண்ணி எங்களை கைவிடக்கூடாது எங்களை கைவிடக்கூடாது பிரபோ அங்கே அப்பா அங்கே அப்பா ஏன் தர்மங்களெல்லாம் தெரிஞ்ச உங்களால் தர்மங்கள்லாம் தெரியாமா ஏழு வயசுன்னு இல்லை பரமாத்மா அவர்களுக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அப்போது உங்களால் பத்திய பத்திய சுகதாம் பத்தி அபத்திய கணவர்கள் குழந்தைகள் அவர்களுடைய பந்துக்கள் எல்லோருக்கும் பணி செய்வதுங்கிறது ஸ்ரீகளுக்கு சுதர்மம் சொல்லப்படும் அது சரிதான் அது சாமானிய தர்மம் அந்த பணிவிடை வந்து பணிவிடை செய்வதற்கு கை காரியம் செய்வதற்கு தகுந்தவர்கள்னு உபதேசம் செய்யப்பட்ட கணவர் போன்றவர்களுக்குன்னா அதிர்ஷ்டான பூத்தராக சர்வேச்சணம் உங்கள்கிட்டயே நடக்கட்டும் ஏன்னா நீங்கள் எல்லா விதமான சரீரமடைந்த சமஸ்திராணிகளுக்கும் மிக பிரியமானவர் பந்துவு ஆத்மா அத்திரியாம அப்படி இருக்கு தனது ஆத்மாவுக்கு வேண்டிய நன்மை கஷேமங்கள் நன்மைகள் நலன்கள் கஷேமங்களை சம்பாதிப்பதில் சமத்தர்களான் ஜங்கள் எப்பொழுதுமே பிரியமாக இருக்குது உங்கள்ட்ட அனுபவிக்கிறார்கள் இல்லையா அதுதான் நித்யா பிரியா எப்பவும் அதாவது சாஸ்வதமான பிரியம் ஆத்மாட்ட தான் இருக்கு அதுதானே வந்து அந்த பிரம்மா ஸ்துதியில பின்னால் முடிக்கிற போது பிரம்மா ஸ்துதியில பிரம்ம மோகனிலையில் பிரம்ம ஸ்துதியில் பதினாலாம் அத்தியாயத்தில் முன்னால் இதே தசமஸ்கந்த பூர்வார்த்தத்தில் சுக பிரம்மரிஷிகள் சொன்னார் அவர் அப்புறம் எனது வாக்கியத்தை சொன்னார் இல்லையா அப்போ எப்பொழுதுமே பிரியராக சாஸ்வதமான பிரியராக இருக்கக்கூடிய ஆத்மா அப்போது உங்கள்கிட்ட அனுபவிக்கிறார்கள் அதனால் எப்பொழுதுமே வருத்தங்களையே கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் கொடுப்பார்கள் யாரும் பத்தியாட்டம் பிள்ளைகளாட்டோம் பாந்தவர்களாட்டும் அவர்களால் என்ன பிரயோஜனம் அதனால் பரமேஸ்வராக எங்களுக்கு பிரசாதம் செய்ய வேண்டும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் தாமரைக்கண்ணா ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு ஆசையை வந்து கெடுத்துடாதுங்க கட் பண்ணி விட்டுறாதி பண்ணாது பண்ணக்கூடாது எந்த எங்களுடைய மன மனசானதையும் வீட்டு வேலைகளை சென்று அதுவும் சுக்கரூபியான உங்களால் அப்படியே இழுக்கப்பட்டது கவரப்பட்டது நீங்கள் தான் புல்லாங்குறது ஊதியம் எங்களை கூப்பளும் அப்படி இருக்கிற போதும் வீட்டு வேலைகளை செய்து வந்த ரெண்டு கைகளும் தங்களால் வேலை செய்ய முடியாமல் தடைப்பட்டு நிற்கப்பட்டது எங்கள் கால் ரெண்டும் உங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு கொஞ்சம் கூட நகரமாட்டேங்குது அப்படின்னா நர்த்தோம் மனசு உங்கள்கிட்ட போயாச்சு மனசை எங்கள்கிட்ட கொடுத்தாச்சு மனசு இல்லாமல் இந்திரியங்கள் வேலை செய்யாது கர்மேந்தீங்களும் ஞானேந்திங்களும் மனது வந்து அந்த இந்திரியங்களுக்கு ஏதோ செய்ய செய்யாதேன்னு கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ மனசினுடைய கண்ட்ரோலில் தான் இந்திரியங்கள் இருக்குது அப்போ இங்கே நான் நீங்கள் கூட மனசு எங்கள்கிட்ட கொடுத்தாச்சு அப்போது இந்த கால்களை வந்து இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட வைக்காது வைக்கலை அதனால் எப்படி நாங்கள் கோகுலத்துக்கு போவோம் போனால் என்ன செய்வோம் என் செய்ய வேண்டியது என்ன இருக்குது அப்போ அங்கே நீ ஃப்ரெண்ட் இல்லையா தோடன் இல்லையா எங்களோட புன்சிறுப்போட அதாவது நான் ஆசை போனேன் புன்சிறுப்போடக்கூடிய அந்த பார்வையாக இருந்தும் இனிமையான மதுரமான பாட்டாக இருக்கும் நீ வந்து ஏற்படுத்தி தீவிரமாக கலப்பி விட்ட அந்த ஜகரட்சயாக்னி அந் மன்மத் அக்னி மண்பது அக்னி அதாவது காமற் கிளாட்சியை தூண்டிவிட்ட அப்படி உங்களுடைய அதராமிரதத்தினுடைய அப்படின் பெருக்கால அணைத்தோடணும் அப்படின்னு தான் நர்த்தோம் எங்களை வந்து நீ ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படி செய்யாட்டால் நாங்கள் வந்து இந் உன்னுடைய விரகத்தால் ஏற்படக்கூடிய அந்த அக்னிலையும் எங்களுடைய சரீரத்தை அப்படியே எரிச்சுட்டும் தியானத்தால் உன்னுடைய திருப்பாதங்களை சன்னிதானத்தை அடைவோம் அப்படி தீர்மானமாக அவர்கள் பிடிவாரமாக சொல்கிறார்கள் அந்த கோபிகைகள் சாமானிய தர்மத்தை சொன்ன கண்ணன்ட்ட விஜேட தர்மத்தை இப்படி சொல்கிறார்கள் விவரமாக பார்த்தோம் கோபிகைகள் சொல்கிறார்கள் எல்லாம் ஒரு செட்டாக அவர்கள் வந்து விண்ணப்பம் செய்கிறார்கள் திரும்பி போன்னு சொன்ன சாதாரண தர்மத்தை சொன்ன கண்ணனுக்கு விஜேடமாக சொல்கிறார்கள் இதுதான் பிரணயதீசம்னு சொல்லப்பட்டது தன்னுடைய பிடியை விட்டு கொடுக்காமல் உறுதியாக இருக்கக்கூடாது அதாவது துறவ கிரகா துறவ கிரகன்னா தான் எடுத்த ஒரு ஸ்டாண்ட் என்ன இருக்கும் அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த பிடிப்பை விட்டு அப்படி ஸ்டாண்டுகள் நீ இப்படி வந்து ரொம்ப கொடுமையான வார்த்தை அதாவது துஷ்டமான கொடுமையான கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்கிறது சரியில்லை தக்கதில்லை உனக்கு சரியில்லை எல்லா விதமான பற்றுக்கள் பிடிப்புகள் ஆசை எங்களுடைய பாசங்களெல்லாம் புற்றுட்டோம் உன்னுடைய திருவடிகளையே பற்றி கூடிய உன்னுடைய அடியார்களான எங்களை கைவிட்டுறாங்க கைவிடக்கூடாது உங்களுடைய அடியார்கள் திருவடிகளை பற்றி இருக்கும் கைவிடக்கூடாது ஆதிபுருஷனான ஸ்ரீ நாராயணன் முக்திய நாடு அவர் ஹரி நாராயணன் முக்தி நாடி முக்தியை கேட்டு வரக்கூடிய மூக்குக்கள்லாம் வந்து தங்கிட்ட வர வரக்கூடியவர்கள் யாரையும் கைவிட்டுறது நீ அப்படி இருக்கும்போது நாங்களும் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் எங்களை நீ கைவிடக்கூடாது நீ ஏதான் சுதந்திர நாச்சேன் எதுக்கும் கட்டுப்பட்டவன் இல்லையே எந்த ஒரு இதுவும் சுதந்திரனாச்சேன் அப்போது ஆதி புருஷனான நாராயணன் எப்படி மூக்குக்களை தன்னை தேடி வந்தவர்களை கைவிடப்படவு அது மாதிரி நீ கைவிடக்கூடாது நீ நீயோ சுதந்திரம் என்பனே கணவனையும் பெற்ற குழந்தைகளும் பதிகள் குழந்தைகளையும் அதோடய பந்துக்கள் எல்லாரையும் ரட்சிப்பதையும் கைங்கரியம் பண்ணுவது காப்பாற்றுவது பேணுவது இதை பெண்களுடைய ஸ்திரீகளுடைய கடமைன்னு சொன்னது சொன்னேன் அந்த தர்மம் தெரிஞ்ச நீ சொன்னது சரிதான் அது சாமானிய தர்மம் ஆமாந்து தர்மம் அதாவது ஸ்டாண்டர்ட் சாமான ஜென்ரல் தர்மம் இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் சேத்தனா சேத்தன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரியத்துக்கு உண்டான உரிய பந்து உறவினர் ஆத்மா நீங்கள் தான் அந்தராமா எல்லா ஜீவராசிகளுக்கும் சேத்தனா சேத்தனங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் நீ சொன்னால் இதே கட் கணவன்களுக்கும் குழந்தைகளுக்கும் பந்துக்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே அந்தராத்மா நீங்க பந்து மிகவும் உற்றை உற உற் அன்புக்கு உண்டு அதுதான் அந்த எழுதி வாக்கியத்தாலும் சொன்னார் அந்த ஆத்மாலாம் அவர் பிறகதாரணி உபரிஷத்தில் சொன்னது அந்த ஆத்மா தான் எல்லாருக்கும் மிகவும் பிரியமானது அந்த ஆத்மா நீங்கள் எந்த ஆத்மா வந்து எல்லாருக்கும் சாட்சிபூதமாக இருக்கோ அந்த ஆத்மா எல்லாருக்கும் பிரியமானது நித்திய பிரியும் நீங்கள் சொன்ன தர்ம பிரகாரம் பார்த்துரும் கடைசி முடிவு பகவானை அவங்க அடை அடையிறதுனா அப்போது ஒன்று அடைந்த அப்புறம் இந்த சேவைகளுக்கு உங்கள்கிட்ட செய்கிறோம் வேறு தேவையில்லை திரும்பி போகிறதுங்கிறது இல்லை திரும்பி உன்னை அடைந்தவர்களுக்கும் நச்சப்புனராவர்த்தன்னு சொல்லப்படும் அப்போ உன்னை அடைந்த எடுத்து அப்போது இந்த சேவைகளை உனக்கே செய்வோம் வாழ வழி தெரிந்தவர் எப்பொழுதும் பிரியமான தன்னுடைய ஆத்மாவான உங்கள்கிட்ட பிரியத்தை செலுத்தக்கணும் யார் அப்போது அண்ணா நீ வந்து எப்படி வந்து இந்த லோக்கத்தில் சாதாரண தர்மும் விசேட தர்மத்தை இந்த கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்க தெரியும் இருக்கக்கூடிய வாழ வழி திறந்தது எப்பொழுதும் பிரியமான தமிழ் ஆத்மா அப்படிப்பட்ட உங்கள்ட்ட நாங்கள் பிரியத்தை சொலுத்துவோம் இந்த பதவிகளும் மக்கள் அதாவது புத்திரர்களும் பந்துக்களும் எல்லாம் கஷ்டத்தான் கொடுப்பாரு துன்பத்தை சோகத்தை கொடுப்பார் அவர்களால் ஆக வேண்டியது பரமேஸ்வராம் எங்கள்கிட்ட இறக்கங்கள் தாமரைக்கண்ணா நாளாக உங்கள்ட விடாத கெட்டியாக எடுக்கக்கூடிய கெட்டக்கூடிய அந்த பிரேம பக்தி பிரேம பிரேமையை அதை நீ கட் பண்ணி விட்டுறது கணும் பண்ண முடியும் இதுவரைக்கும் வீட்டில் இருந்தவர்களுக்கு கிரகத்தில் இருந்தவர்களுக்கும் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அங்கேயே கிரக காரியத்தில் ஈடுபட்டிருந்த எங்களுடைய மனசு இப்போ நான் பொண்ணால் அதையே புல்லாங்குடல் ஊதி கவரப்பட்டது இழுக்கப்பட்டது வரப்பட்டது வீட்டு வேலைகளில் பணிகளில் ஈடுபட்டிருந்தேன் இந்த அதில் இருந்தது ஆனால் உன்னால் கவரப்பட்டப்புறம் அதில் இருந்து ஈடுபட முடியும் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்த விட்டு இங்கே வந்து வந்து சேர்ந்தாச்சு இங்கே மனசை நீ திருடிண்டாச்சு மனசு உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு மனசு போனப்புறம் இந்திரியங்கள்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது கால் ஒரு அடி கூட இங்கேருந்து நகரமாட்டேங்குது கால்கள் மறுக்கிறது நாங்கள் எப்படி வந்து கோகுரத்து போவோம் அங்கே போய் என்ன தான் செய்யப்படுறோம் அதனால் நீ ஃப்ரெண்டாச்சு தோழனாச்சும் மிக மதுரமான தோழன் அதனால் உன்னுடைய புன்சிரிப்பு அழகான அந்த புன்சிரிப்பை தான் புன்சிரிப்பு தான் மாயின்னு சொல்லுவாங்க அந்த உன்னுடைய புன்சிரிப்பு பிரியமான பார்வை பாட்டு அந்த புல்லாங்குழல் பாடினது எல்லாம் மனசில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசை உணர்த்திய அப்படி அக்னியாக இருக்குது அதை அப்படியே தூண்டி விட்டு அழைப்பு கொடுக்கும் அதனால் உன்னுடைய அதராமிரத்தால் நினச்சி அதை அணைச்சிடுவோம் கலப்பிவிடப்பட்ட அந்த உங்கள்கிட்ட செலுத்தக்கூடிய அன்பு உணர்ச்சி அந்த அக்னியை தூண்டிவிட்டதை உன்னுடைய அதராமிரத்தால் அணைச்சிடும் இப்படி சீலேட்டம் செய்யாட்டம் எங்களுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாட்டம் உன்னுடைய பிரிவு அதாவது பிரிவு வீரகம் பிரிவுங்கிற அந்த அக்னிலேயே சரீரத்தை அப்படியே பஸ்மம் பண்ணிவிட்டு சரீரத்தை வந்து அந்த அக்னிலேயே பஸ்மத்துக்கு பண்ணிவிட்டு சரீரத்தை அர்ப்பணம் கடைசியில் நினைவோடியும் திருவடிகளில் வந்து இந்த பார்ப்போம் அந்த அதுதான் முடிச்சிருவோம் முப்பத்தி ஆறு தவ பாத தலம் ரமஜா தட்சம் கச்சிரிய அஸ்பாட்சி நானியசம்தாசுத்தையாமி தாரையம்புஜாட்சாத்தவபாலம் ரணம் குச்சிரியனப்பி அஸிராஷ்மதி நானியசம்துத்தையாமிபுஜரச்சுளிய வீத்தஜு எம் ஸ்வீஷே அன்சுர பிரய பாஜ பிரீயாம்பதிசி பதம் கிளியஜு எஸ் சொவீட்ச கன்ன பிரசீர விஜினே அங்கிமூலம் பிரசிய வசதி தடுப்பந்த தீவிர காம்துருஷூஷே கன்னீர விஜயத்தை விசிய வசதி டதுபாசனுந்தரஸ்விரா வீட்சியலம் தவ குண்டோக்கம் துஜதண்டம் விலோக வைக்கமணம் வீட்சியலாவும் தவ கு गंड करमणंच கண்டஸ்தலாசுதான் அதிதாக்கம் தபயச்சுஜயம் விலோக்கியம் ப்ரேகரமணம் பதா காலப்பய்தூ மோஹித்தியச்சரிச்சலே திரலோக்கிய திரைலோக்கோமிப்பம் யோஜ்ஜுமாலக்கிய காலப்பய்தூ காய கலப்பயமுட்சி சம்போகிதாச்சரிச்சலோக்கியலோக்கியூப்பம் எத்ஜுமகிரியுதயோபிஜா தேவயோ பிரலோகோக் தன்னோ நிதிக்கோ திருச்சிரச்சிங்குதயுரோ அபிஜா ஏ போதாதிபுருண சுரலோகோத்தம் கண்ணோ நிதேகி கரபஙமார்த்த பந்தோம் கிங் கரீனம் நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் இதோட அந்த பிரணய கீதம் முடிஞ்சிருக்கும் இந்த இன்னொரு இன்னொரு ஆவத் ஸ்லோகம் இந்த ரெண்டு வா ரெண்டு விதமாக வார்த்தைகளால் கண்ணனை அழைத்தது கூப்பிட்டது எப்படின்னா நித்தியப்பிரிய ஒன்று ஆர்த்த ரெண்டும் ரொம்ப வசத்தியான ஒரு விஷயம் பெரியவர்கள்லாம் நிறையா விளக்கம் சொல்லலாம் நித்யா பிரிகம் அதான் ஆத்மா அதான் உப்பு நெடுஞ்ச விஷயத்தை சொல்கிறோம் ஆர்த்த பந்தோம் கஷ்டம் இதில் பாட முடியாது ஒரு துக்கத்தை நீக்கப்பதற்கு உண்டான ஒரு உறவினன் கூட இருக்கக்கூடிய பந்து உறவினன் யாருன்னா நீதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அற்பத்தியார் இயற்கை பூஜா தவ தட்சணம் குரப்பிரியா தபுதி நான தாத்துரமி பத பார்கம்புஜாட்சாத்தலம் ரய துரணபிரிச்சா திரபுதி நானியசமங்க தாத்தூத்தையா பார சீயுலாச்சகமே வரம் கிளம் எீக் அன்யசுரம் தவ பாதரப்பீய பதாம்புஜரகே துளசியம் கிளஷ்டம் எண்குர தவத் பயம் சவ பாதரக அன்னீதுஜினேமூலம் பிரசிய வசத்துரிண தீவிர காம தப்ம பூஷணே தா தன்னீதத்தை வசதி ட்வாசனஸ் நீக்ணீவிரம்தப்தமூஷணேசியம் வீட்சிய அலகாவிரும்ண்டசுதாசிதாவலோக்கம் தபயச்சுதம் விலோகிய பட்சியை கவணம் பார்த்தேங்க கலப்பயமுச்சி மோஹித்தியச்சரித்திரலோக்கியம் தைலோக்கிய சோபகமிப்பம் யோ யுஜிரோஜம குலகாண்டி விவரத்து திருலோக்கோப் தன்னோ நதே கர்பங்கஜமா தப்ஸ்திச்சிணையோபிஜா தவோய்திபுருஷா ஸ்ரோகோப் தன்னோ நதே கர்பங்கஜம் ஆபந்தோ திரச்சி அர்த்தம் சுவர் மெலப்பாம்பா